நார் ஒருவர் காபாவை வந்தார் இருலுறவு கொள்ளலாமா எனக்கு நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மக்கா வந்த போது ஏழு முறை காபாவை தவாப் செய்தார்கள் மகாம் இப்ராஹிம் அதாவது இப்ராஹிம் அலேஹுலாம் அவர்கள் நின்ற இடத்தில் இரண்டு ரகாத்துகள் தொழுதார்கள் சஃபா மருவாய் என்ற இரு மலைகளுக்கிடையில் செய்ய செய்தார்கள் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹோடைய தூதர் இடத்தில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என இபுன் உமர் அதி அல்லாம அவர்கள் கூறினார்கள்